என்று சொல்கிறது தேவதமாத்மாவை விட்டு அவ எங்க போவான்சுமாக விழறவன் தான் பரமாத்மாவை உபாசிக்கிறவன் தேவதாந்திர உபாசிக்கூடாது பரமாத்மா உபாசிக்கிறான் அவனை விட மட்டமா போயிடுவான் ஏ அப்படின்னா தேவதாந்திரங்களை தானே உபாசிக்க கூடாது பரமாத்மா உபாசிச்சா வட்டமா போய்ட்டு பரமாத்மா உபாசிச்சு விட்டு அல்பலா தேவதாந்திரத்தை உபாசிச்சு ஏதோ ஆயுள ஆரோக்கியம் சூரிய நமஸ்காரம் பண்ணி விட்டு ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதன் வாய்ந்து வந்தா தேவதேத ஜனார்தனா அப்படி இருந்தா ஜனார்த்தனிடத்திலேயே போய் எனக்கு தலைவலிக்கு மருந்து கொடுவான்னு அப்ப இதுக்கு என்ன பணவசனை அப்ப அவன் அவனை விட கட்டவன் அவனை விட கட்டவன் நான் பாததத்துல ஒரு இடத்துல சொல்றது விஷய திருஷோ நரபசவோ யகுபா சதேதி சித்ரகேதுங்கிற ஒரு ராஜா பெருமையா வாழ்ந்துட்டு தாழ்ந்து போட்டான் அவன் சங்கரஹண மூர்த்தியை சாட்சாச்சு விட்டு அப்போ பாகவத தர்மத்தினுடைய பெருமை தெரிந்து ஸ்தோத்திரம் பண்றான் அப்ப சொல்றான் விஷயத்திலோ நரபசானிகளா இருக்கக்கூடிய மிருகம் போன்ற இந்த மக்கள் பாட்டு அவிந்து விட்டார் அது எப்படி மேயரத்துக்கு போகமோ அதுபோலியான் தோட்டத்துல போய் மேய போகமோ அதுபோல இவன் என்ன பொதுமான் தேவதாந்திரங்களை உபாசனை பண்ணி விட்டு அல்பலனை வாங்கிட்டு வரவன் நரபசு இப்படியே பாகவதன் சொல்லி உபனிஷத் உபாசிக்காம அந்ந தேவதிச்சானோ அவனை பசு மிருகம் தான் சொல்லணும் ஏ உபாசதி அந்நிய தேவத தேவதைகள் யாரும் சொல்றேனா விபூதி மத் சார் ஒரு அம்சம் தேங்கின உபாசனே கை குபிச்சண்டு ஏதோ ஒரு பிரபாவத்தை அவங்கிட்ட பார்த்துட்டான் அவங்க அவர் சார்ந்தான் அப்பதான் பகவான் கீதையில சொல்றான் அந்த வைபவன் நான் பிச்சடா அதனால நீ வந்து ஆட்டோவில போறவன் அவன் கார்ல போறவங்க ஆமா உனக்குன்னு தனி பிளைட் விட்டுடுவேன் உனக்குன்னு ஒரு தனி பிளைட் எதுனா பிரபுக்கு எல்லாம் பிரபு அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஞானம் இல்லன்னு சொன்னா அப்போ அவன் எது எது எல்லாம் பிரமிக்கத்தக்கதோ அதாவது காதில்ல கால போய் விழுத்தான் விடுவான் அவங்க பத்து பைசா இருக்கான் அடிமை அவர்கள் எல்லாரையும் அப்படி எவர்கள் போய் கால விழுதார்களோ அந்நிய தேவதைகளுடைய கால விழுதார்களோ அவர்கள் எல்லாரும் அசம்பூதி இடத்துல சம்பூதினு பிரிக்காம அசம்பூதினு பிரிச்சு விநாசம் பின்னாடி போ வரப்போற வாக்கியத்தில் உள்ள விநாசம் பதத்தை இந்த வாக்கியத்தில் எடுத்து பாஷ்யம் பண்றார் விநாசம் நாசமடையக்கூடியவர்கள் நாசமடையக்கூடிய பலனை அப்டி சென்று வரார் நாசமே இல்லாதவர் சம்பதி அப்பேற்பட பரமாத்மாவை உபாசிக்கிறவன் தான் பரமாத்மாவை உபாசித்தாலும் நாசமடைகிற பலனை விரும்பிட்டதனாலே இணு நாசமாதான் என்று உத்தரமன்ற அப்படின்னு யாருந்தான் ஒருவனே பகவான ஆராதிச்சு விட்டு அலீகாரான் இவாதனான்னு வருத்தப்பட்டுன்னு வரா பெரிய கோடீஸ்வரங்கிட்டக்க போய் அவன் அவனிடத்துல போய் எனக்கு எங்க வீட்டுல ஒரு மாடு இருக்கு அதுக்கு ஒரு படி ஒரு படி தவிடு விடுவேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்தவன் எப்படி அல்பனோ அது போல சர்வேஸ்வரன் இடத்துல பக்தி பண்ணி விட்டு மோட்சத்தை விரும்பாமே அல்ப பலனை வாங்கிட்டு வரவன் அருவியாலும் இவன் அல்பன் இல்ல இவன் மனசால இவன் அருவியாலும் இவன் அல்பன் இல்ல அல்ப தேவதி பண்ணக்கூடாது அல்ப தேவதில போய் அல்பத்தை வாங்கிட்டு வரவனை காட்டிலும் அறதேவதன் இடத்துல போய் அல்பத்தை வாங்கிட்டு வந்தவன் ஏமாந்தவன் அப்படிங்கறதுனாலே அவனுக்காக தாழ்ச்சியை இதுல காட்டுறது ஆராதிச்சு விட்டு இவன் அல்பத்தை போய் வாங்கிட்டு வந்தானே அப்படிங்கறதுக்காக ஆகவத்தில் சொல்றார் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது இருந்தாலும் புராரா சமாராத்தியே விஷ்ணுஸ்வரம் யோத்ரிணீதே மனோகிராஹியம் அசத்துவாது உமனீஷ்யாசம் பற்றி சொல்லும்போது ஐவம் கைவல்யநாத் துஷ்பிராபமீஸ்வரம் அங்கராக அங்கராக ஏன் கோபிகைகளை போன்ற ஞானி கோபிகை போன்ற கோபிகளின் இந்த குஜ ஒரு காமினியா இருக்கிறாள் பகவான் பகவான் தான் ஞானிகளுக்கும் கிடைச்சா இவ்வாளுக்கும் கிடைச்சு விட்டா சேனாபி புண்ணிய விசேஷன அங்கராக இவ்வளவு சந்தனம் கொடுத்தாங்க பகவான் மேல தப்பு இல்ல அடிச்சு விட்டாள ஆனா குரு பாகியவதி சுபர் சொல்றார் ஏன் சொல்றார் அந்த கோபிகைகளை பார்த்து உங்களுக்கு உனக்கு என்ன போனும் அப்படின்னா பார்க்க கஷ்டன் கேட்கும் பொழுது உடனே அவர்கள் உன் சரண செய்வதாம் போற எதுவும் வேண்டாம்னு சொன்னாள் அதுபோல கேட்க தெரியல இவளுக்கு கேள்வி தெரியலேன்னு இருந்தாலே யாஜ்ஞானி யாரு சர்வேஸ்வரன் ஆராதிச்சு விட்டு அல்ப சுகத்தை போய் பிரார்த்தித்துக் கொள்றாரு அப்போ அவர்கள் ஏமாந்தவர்கள்தான் அல்ப தேவத ஆட்சி விட்டு அல்பலம் வாங்கினவன காட்டிலும் இவன் தாழ்ந்தவனா இருக்கிறதுனாலும் என்ன செய்யணும் வேற வேற விம்ன்னி புரிஞ்சிருக்கிறவாள் எவர்கள் அல்ப தெய்வங்களை உபாசிக்கிறாளோ அதுக்கு என்ன பலம் தான் இகப்பர சௌக்கியம் எகலோகத்திலேயே ஆயுள் ஆரோக்கியத்தை சௌக்கியமா இருந்துட்டு பரலோகத்திலயும் சத்தத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் ரொம்ப ஊர்வசி மேனகையோட ஆடி அவள் சாப்பிட்ட மிச்சத்திலேயே கொஞ்சம் போத அமிர்தம் சாப்பிடும் அப்புறம் திரும்பி வரலாம் அப்படிங்கிற இகபர சௌக்கியங்கள் அல்ப தேவத உபாசிக்கிறதுனால கிடைக்கும் உபாசிச்சு அல்ப பலனா அடையிறவன் அப்படின்னா அவன் யாருனோக பர்ந்தமான பலன விரும்பல மோட்சத்தை விரும்பல அவன் என்ன பண்றான் போவான் போயிட்டு அவன் திரும்பி வருவான் அவன் உபாசன பலத்தாலே பிரம்மலோகம் வரையிலும் போயிட்டு திரும்பி வருவான் ரெண்டுமே திரும்பி வரது உண்டு புவனா லோகா புனராவர்த்தினோர்ஜுனா விஷயத்துல கட்சே புண்ணே மர்த்தியலோகம் வரையுடன் போயிட்டு திரும்பி வந்தவன் விஷயத்துலே புண்ணே மர்த்தியலோகம் உபாசன பண்ணிவிட்டு அர்ஜுனா என்று தள்ளிவிட்டா அச்சாத் பரமாத்மா உபாசன பண்ணா எக் கத்வான் அணிவர்த்தன் திரும்பி வராதுதான் மோட்சத்தையே அடையலாம் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணணும் அகதான் இது ரெண்டுக்கும் தூஷண ரெண்டையும் தூஷண பண்ணதுக்கு அதை நிர்ணயம் பண்ணணும் பண்றது இந்த மந்திரம் மருத்துவ சம்பூத்யாமது மந்திரம்ஜ வினாசஞ்ச இப்ப சொல்லப்படுறது எது அப்படின்னா அல்ப தேவதைகளையும் சம்பூத்தே சம்பூத்தின் அப்படின்னு சொன்னாபாசனை அல்ப தேவதையும் ஈஸ்வரோபாசனையையும் சேர்த்து பண்றதுங்கிறது எப்படி அட்சாந்தி உபாசனை அல்ப தெய்வங்களை உபாசிக்க வேண்டிய அவசியம் என்ன உபாசிக்கிற கட்டத்துல உபாசிக்கணும் உபாசிக்கமா உபாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல தாத்யமா பரமாத்மாவையே உபாசனை பண்ணாலும் உபாசிக்கிற கட்டத்துல இவ்வாறு எல்லாரையும் உபாசிக்கணும் அக்னி இல்ல யாரு இந்திரனா யாரு நாள் பரமாத்மா அவனுடைய பாகுல இருக்கார் அக்னி யாரு நாள் வாக்குல இருக்கிறான் இப்படியோ அந்தந்த தேவதைகளை பரமாத்மா அவனுடைய அங்கங்கள்ல அந்த தேவதாமியாக பரமாத்மா இருக்கிறதுனால செய்ய உத்தேசிச்ச உத்தேசிச்சுதான் நடக்கறத வெளியில கிரியைய பார்த்தா ஞானம் என்ன பண்றதுனால் தேவதையை உத்தேசிச்சு இல்ல அந்த அப்ப அன்றாட அனுஷ்டானத்துல ஆகாஷா தோயம் சாகரம் சர்வதேவ நமஸ்காரா பிரதிவதேவ நமஸ்காரும் ஆசு வாசல் நடந்தா கூட தேங்காய் கொடுப்போம் அபசாரம் ஏ தேங்காய் குடுறா நீ வந்து பாத்துட்டு ஐயனாருக்கும் அந்திரியாமி கிருஷ்ண பரமாத்மாதா ஊரோட ஒத்து வாழணும் இல்லையா அவத்துல மட்டும் இல்ல தேங்காய் குடுக்கல என்ன கிராமத்துக்காரர்களுக்கு போவோம் அவரு மட்டும் கதை சாத்தியமா கொண்டிருந்தாரு அப்போ கிராமத்தில் நாம ஒருத்தான் ஐயாருக்கு நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறதுனால அதுவே பரவஸ்துங்கிற புத்தியோட கொடுக்க மாட்டோம் ஞானியா இருக்கிறதுனால அது கந்தரியாமியா பரமாத்மா சர்வதேவதக்கும் பரமாத்மாதான் அந்த சர்வதேவ நமஸ்காரமே தவிர தேவதி செய்ய மாட்டா அதனால சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சரி அதற்கு அந்தரியாமியான பரமாத்மாவை உத்தேசிச்சீடு ரெண்டையும் சமுச்சயமானி பண்ணிவிட்டே ஆனால் இந்த கர்மாவினாலேயே மிருத்தாண்டி அந்த உபாசனத்தினாலே மோட்சத்தை அடைச்ச இப்படி இல்லே அப்படின்னுட்டேனா ரெண்டும்ங்கிட்டானா சொல்றேன் காரணம் என்ன தேவதாந்திர அப்சாரம் வந்துடும் அலட்சியம் பண்ணிவிட்டியா ஆனால் அப்போ ஈஸ்வரன் சொல்ற சங்கரத்வேஷி பக்தேஷி சங்கரத்ரியாதகா யாவத் சந்திரதி என் பக்தன் சொல்லி தேவதாந்திர இடத்துல துவேஷம் காண்பிச்சா இப்ப துவேஷத்தினுடைய பலன அலுபதி அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா அதனால பக்தியிடத்துல பண்ணணும் தேவதாந்திரங்க இடத்துல துவேஷம் பண்ணக்கூடாது தேவதாந்திரங்களை ஒரு வாய்ப்பு கிடைச்சுட்டு பரமாத்மா தானே அப்படிங்கிற புத்தியோட செய்யணும் இருந்தா இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கதை சொல்லிவிடும் இது வந்து வாக்கியமாக நிர்ணயம் பண்ற உபனிஷத்தா இருக்கிறதுனால அந்த கிரியைகளை அழகா சொல்லிட்டு வந்துவிடும் எப்படி முதல்ல பரவார்த்த ஞானத்தை உபதேசம் பண்ணி பரபிரம்மமான அமூர்த்தமான பரபிரம்மத்தை சொல்லி அப்புறம் பகவான உபாசன பண்ணாதான் அந்த ஞான வரும சொல்லி அந்த உபாசனமும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சில மந்திரங்கள் அழகா நிரூபணம் பண்ணி கேவல கர்மானுஷ்டானம் பலனை கொடுக்காது பக்திய பண்ணிவிட்டு அல்ப பலனை பண்ணாலும் நஷ்டம் அந்த பக்தியும் கர்மாவும் நீ வெற்றியை அடைஞ்சிருந்த உபாசனமும் அல்ப தேவதேவதி உபாசனை பண்ணி அல்ப பலனை கேட்டாலும் நீ ஏமாந்துடுவேன் சர்வ தேவதற்கு அந்தரியாமி பரமாத்மான்னு உபாசிச்சுட்டேனா அம்சாரத்துல கரையேறதுக்கு உனக்கு உபாசனம் பலனா மோட்சத்துக்கு ஞானம் பலனா சாதனமா போயிடும் இப்படி சொல்லிவிட்டு கடைசியில சாட்சா கொண்டு முடிக்கிறதுனால நம்ம சாட்சா்காரத்தை எப்படி பிரார்த்திக்கணும் பகவானுக்கு திவ்யமான ரூபத்தை வர்ணிச்சு விடுது அந்த ரூபத்திலே எனக்கு நீ பிரத்யட்சமாக தரிசனம் கூடும் கடைசியில பகவத் சரணாகதி என்னை நல்ல வழிக்கு அழைச்சிடும் ரெண்டு பிரார்த்தனையோட இந்த உபனிஷத்தை அழகா முடியறது அப்போ ஈஸ்வரன் இடத்துல உன்னுடைய சாட்சாக்காரம் எனக்கு வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த ரெண்டு மந்திரம் இரண்மையாத் சத்தியாவிஹிதம் முகம் தத்வம் பூஷன்ன பாவருணோ சத்திய தர்மாய திருஷ்டே இந்த பூஷன்னு அப்படின்னு கூப்பிடுறது பூஷான்னா சூரியன் ஒரு அர்த்தம் துவாப ஆதித்யர்களே பூஷான்னு ஒரு தேவதையும் பூஷான்னு சொல்றது வேதம் இது வந்து சாட்சாது பரமாத்மாவியே சொல்றதுதானே உபனிஷத் அதனால உபனிஷத்துல இங்கேயாவது இந்திரன் அக்னி யமன் பூஷா கஷ்டா முதலீதான வாக்கியங்கள் வந்தா பரமார்த்த பரமாத்மா பரமாத்மா இதுக்கு அர்த்தம் தேவதா பரமா அர்த்தம் இல்ல பூஷன்னு அப்படின்னு பரமாத்மாவியே இங்க கூப்பிடுறாரு எதனாலே பரமாத்மாவுக்கு பூஷன் பூஷான்னு பெயர்னால் புஷ்டிய தரக்கூடியவன் நமக்கு புஷ்டிய தரக்கூடியவன் அதனால பூஷா புஷ்டின்னா என்னன்னா பாகவதகா சர்க்கம் பிரதிசர்க்கம் முதலீதான லட்சணங்களை பாகவதத்தில் சொல்லிட்டு வந்துட்டோம் அப்போ எது நமக்கு புஷ்டி அப்படின்னா ஆத்ம புஷ்டி புஷ்டி தா அனுகிரகா போஷன் அனுகிரகத்துக்கு தான் போஷணம் பெயர் அந்த போஷணத்தை செய்யறதுனாலே அவருக்கு பூஷான்னு பெயர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பூஷன்னு அப்படின்னு பரமாத்மாவை கூட்டு நீ என்ன பண்ணணும்னா சத்தியசியாபிஹிதம் முகம் எங்களுக்கு சாட்சா வேணுமே உபனிஷத்து ஆரம்பமே அதுதானே சொல்லி பரமாத்மாவை பாரு உலகத்தை பார்க்காதே உலகத்தை மூடிவிடு ஆரம்பிச்சது கோட்டு ஜென்மா பார்த்தாச்சு மறுபடியும் இந்த வேடிக்கையை காண்பிச்சு நீ மறைஞ்சிருக்காத இந்த வேடிக்கையை எனக்கு பார்க்க வேண்டாம் நீ வா வெளியில நீ எனக்கு வந்து காட்சி கூட அது எப்படி இருந்தால் பகவான் இங்க இருக்கான் சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக நாராயணன் சூரிய மண்டலத்தில் நாராயணன் இருக்கிறான் ஒரு தாம்பான மாதிரி இருக்கு இல்லையா அப்படியே கண்ண கூச கண்ண கூசி உள்ள நாராயண இருக்கானா சொல்லமா பார்க்க முடியல பாத்திரேன பாத்திரேன மண்டல மத்தியில நாராயணன் இருக்கிற அனுஷ்டான சொல்றோம் மகரகுண்டலவான் கிரீட்டி அவரை பார்க்கணுமே அனுக்குள்ளதானே இருக்கார் அப்படியே கண்ணசூசியம் என்ன அவருடைய ஜோதி தான் வீசி அட்டிக்கிறது அவர் புலப்பட மாட்டே என்கிறார் சத்தியம் அடிக்கிறது அசை அடிக்கிறது தத்வார்த்த மட்டும் தத்வார்த்து அப்படின்னு வேதம் சொல்றது இல்லைன்னா பிரபஞ்சமே தெரியாது தெரிய மறைக்கணும் உபனிஷத்து ஆரம்பம் ஈஸ்வர சாட்சாத்தினாலே ஜெகத்தை மறைக்கணும் ஜெகத்தை வெளிப்படுத்துறது உள்ள காட்சி தாக்காலிகம் நிரந்தரம் இல்ல சத்தியம் உன்னுடைய ஸ்வரூபம் உன்னுடைய ஸ்வரூபத்தை நான் ஜெகத்தை பார்த்து ஜெகத்தை பார்த்து ஜெகத்தை பார்த்து காலமே பொழுதுபிடுஞ்சா பொழுது போன ஜெகத்தையே பார்த்து சத்தியத்தில் ஏமாந்து புலப்பட கண்டுபிடிக்க முடியல ஜகத்தையே பணத்தை உன் சத்தியமான ரூபத்தை எனக்கு காட்டிதம் வராது அபிஹிதம் தான் வரும் அப்டிங்கிறது கூட வந்து அபிகிதம் தான் வரும் வியாகரணப்படி அதனால அபிகிதம்னு உபனிஷத்து சொல்றது அபிகிதம்ங்கிறதுக்கு விதானம் இல்லேன்னு அர்த்தம் இல்லை நஞ்சயம் இல்லை இங்க அந்த ரூபமே அப்படி அபிகிதம் அப்படின்னு தான் வரும் அபிகிதம்ங்கிறதுக்கு அபிகிதம் அப்படின்னு தான் அர்த்தம் தத்துவம் பூஷன்னா வரணும் பூஷன்னு என்னிடத்துல அனுகிரகம் பண்ணக்கூடிய சர்வேஸ்வரா நீ அந்த இரண்மயம் பாத்திரம் அப்படிங்கறத நீ நீக்கிவிட அதாவது ஜகத்தாகிய திரையை நீக்கிவிட்டு சத்திய தர்ம திருஷ்டையே எனக்கு ஞான திருஷ்டியை கொடுத்து உன்னுடைய சத்தியஸ்வரூபம் சாட்சாபடி அனுகிரகம் சாட்சா பிரார்த்திக்கிற அதையே அடுத்த மந்திரமும் சொல்றது ஊஷன்யே கருஷே யமசூரிய பிராஜாபத்ய அப்படிங்கும்பொழுது அனுகிரகம் பண்ணக்கூடிய ஹே பரமாத்மே அப்படின்னு சம்போதன் ஏக ரிஷி ஏக ரிஷி அப்படின்னு சேத்து சொல்லு ஏகரிஷே முக்கியமான ரிஷி ஏக ஒருவனாவே அந்த பரமாத்மா ஒருவன் ஏகிறதுனாலே பரமாத்மா ஒருவன் அதனால ஏக ரிஷேங்கிறதுனால சர்வத்தியன் தாதுனால சர்வத்தியன் அர்த்தம் ஏக ரிஷே ஒருவனாகவே இருக்கிறவனே போஷணம் என்ன போஷணம் பண்றவனே ஒருவனாகவே இருக்கிறவனே சர்வத்தியனா இருக்கிறவன் நான் தப்பித்தவரை போனாலும் போக விடாம என்ன அடக்கிறவனேங்கறதுனால எவா யமனுங்கிற தேவதைய சொல்லலைங்க பரமாத்மா சொல்றது என்ன போகிற வழிக்கு நீ போக விட கூடாது நீ ஆசைப்பட்ட அதனால போக விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது குழந்த போய் நெருப்ப தொட்டா போகட்டும் நெருப்பு தொடட்டுன்னு விடுவாளா அம்மா குழந்த போய் ஐயோ நெருப்பத் தொடக்குவா அது போல என் இச்சைக்கு போக விட்டேன்னு நீ விடாது நான் எதை இச்சப்படுறேனோ அது எல்லாத்தையும் பங்கப்படுத்து இதனால உங்ககிட்ட எனக்கு போகம் வந்தாலும் சரி தெய்வம் என்ன கெடுக்கிறது நான் கஷ்டப்படுறேன் தெய்வம் சோதனை பண்றது அப்படின்னு நான் கெடுத்தாலும் நான் உன்னை திட்டினாலும் ஆனா என்னை நீ போக விடாது உன் இஷ்டத்துக்கு என்ன வச்சு என்னை போகவிட்டது பிரயோஜனம் தான் இவ்வளவு நாளுவரேன்னு குத்திசவரா இருக்க ஏன்னா மறுபடி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி விஷய சுக அபேட்ச இன்னைக்கு நான் அடையறத நான் ஆசைப்பட்டது நீ பங்கப்படுத்த எதை குழந்தை வாயில வச்சுக்கிறதோ அதெல்லாம் புதுங்கி எரி குடுங்கி எரிஞ்சு அந்த குழந்தைய தன் மடியில போட்டு முளைப்பால் கொடுக்கிறாளே தாயார் அது போல அதை வாயில வச்சுக்க போறதெல்லாம் புதுங்கி எரிஞ்சு விட்டு ஏக்கரசமா இருக்கப்பூ குடுங்கி எரிஞ்சு அந்த குழந்தைய தன் மடியில போட்டு முளைப்பால் கொடுக்கிறாளே தாயார் அது போல அதை இதையும் வாயில வச்சுக்க போறது எல்லாம் புதுங்கி எரிஞ்சு விட்டு ஏக்கரசமா உன்னை எனக்கு கொடுத்து உன்னையே அனுபவிக்கிறா என்ன நீ பண்ண வேண்டாமா सूर्य सूर्य आराधिक सूर्य देवेश